சதாவசா மச்சாரிய வந்தே குருபரம் புத்தஸ்மிருத்துபுராலம் லோக்கம் சங்கராச்சாரியம் केशव पादरायन सूत्रभाष्य वंदे बहंतन पुनः कुकारस्वंत वै ऋकारस्थन्वर्त अरो गुर दीय गुररात्मे मूर्तिभागिने ओम வோமவா தஷிணாமூரங்கமேஜிரா ஸிரைரங்கை துஷ்டு வாஷேமேவா स्वस्तिन पूशा स्वस्तिनो இோ விரூா வித்தோ அோஸ்தி ஹரி ஓம் गुरुभ्यो நம ோ மந்திரம் ரெண்டாவது கண்ட நாலாவது மந்திரம் காலி கராலி சனோஜவ சுலோகிஸ்ஃபுலிங்கிணி விஷருச்சிளாய சப்திவா முதல் சாப்டர்ல வந்து கேள்விக்கு அவர் என்ன சொன்னாரு சொன்னார் பராவித்யா அபராவித்யா வந்து தேவையானது வந்து பராவித்ய தான் டீச் பண்ண பராவித்யாவோட விஷயம் வந்து மோக்ஷம் அபராவித்யாவோட என் ஆஃப் த விஷயம் வந்து சம்சாரம்னா இத்தனை நேரத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் யார் சம்சாரத்தை உடையவர்களோ அவர்கள் சம்சாரி அப்படின்னு என்ன நடத்தோம் எல்லா கல்யாண குணங்கள் ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் குழப்பங்கள் துக்கங்கள் எல்லாம் அதனுடைய பார்ம்ல இருக்கணும் இது சம்சாரம் யார் ஒருத்தர் சம்சாரின்னு தெரிஞ்சிருக்கோ அவங்க தான் அவசியம் தெரியாது சொன்ன பிறகுதான் தெரியும் அப்போ வேதம் வந்து ரெண்டா பிரிச்சிருக்கும் வேதத்தினுடைய முன்பகுதி கர்மகாண்டம் வேதத்தினுடைய பின்பகுதி ம் வேதபூர்வம் வேதாந்தம் வேதபூர்வம் டீலிங் வித் கர்மா ரிச்சுவல்ஸ் வேதத்துடைய பின்பகுதி வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டடிஸ் வேதத்துடைய முன்பகுதி அபராவித்யா வேதத்துடைய பின்பகுதி பராவித்யா கிளியர் நாட் ஓன்லி இந்த நம்முடைய சேக்ரெட்டு சயின்சஸ் மாத்திரம் இல்லை வேதத்தில் இருக்கிற முன்பகுதியை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் கர்மாவை ரெண்டா பிரிக்கலாம் அது என்ன மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னா கர்மா அண்ட் உபாசனம் கர்மா அண்ட் உபாசனம் உபாசனன்றது மானசிக்க கர்மா கர்மான்றது காய்க கர்மா வாச்சிக்க கர்மா சோ அப்போ அங்க கர்ம காண்டத்தை ரெண்டு டைப்பா பிரிக்கலாம் அபரா வித்யா ஒன்னு கர்மா இன்னொன்னு உபாசனா மூணாவது ஒண்ணு காலேஜ் ஸ்டடிஸ் எல்லாம் அபராவி இருக்கிற முன்பகுதி கர்மா உபாசனா and நம்முடைய ரெகுலர் ஸ்டடீஸ் இருக்க ஸ்டடிஸ் இது மூணும் சேர்த்து அபராவி அதுக்கப்புறம் அபராவித்யா அபராவி பராவித்யா மோக்ஷா அப்ப நம்ம ஸ்கூல் காலேஜுக்கு போய் படிச்சு அதனுடைய எண்டு எண்டு நெட் ரிசல்ட் டோட்டல் ரிசல்ட் அப்படின்னு சொல்ற பண்ண முடியாது அப்ப ஸ்கூல் காலேஜுக்கு போயிட்டு இருக்க இருபது முப்பது வருஷமா படிச்சு எவனாவது கஷ்டத்தை வாங்கிக்கிறதுக்காக படிப்பான துக்கம் வேணும்னு அதுக்காக இருபது வருஷம் நடையா நடந்து சீட்டு வாங்கி பிரிகேஜி முப்பது நேரம் கட்டணுமா இப்ப அதுக்கு நிக்கணும் அது ஒரு அப்பா அம்மாவுக்கு எக்ஸாம் வேற இருக்கிறது இந்த அம்மா பெயில் ஆயிடுச்சாலும் குழந்தைகிட்ட இது கிடைக்காது டிக்கெட் கிடைக்காது இல்ல அப்பா மத்தா இருந்தாலும் அதுவும் கிடைக்காது பணம் கட்டுணும் மாத்திரம் போராது இதெல்லாம் வேணும் இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஓரியாடி அதுக்கப்புறம் வந்து அவங்க காலேஜுக்கு போன காலேஜுக்கு போறது அது பெரிய டிசைன் அது அதுல வந்து இன்டர்வியூ பாஸ் பண்ணி அதுக்குள்ளார போய் போறதே பெரிய விஷயம் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கட்டும் இவள கஷ்டப்பட்டு படிக்கிறது அதிர்ஷ்டவசமா சாஸ்திரத்துக்கு முன்னாடி சொன்ன ஆச்சாரியெல்லாம் இருக்கோ இல்லையோ நான் சொல்றதுக்கு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு உலக பாப்புலர் இருக்கிற ஒரு ஆளு பண்ணி எல்லா விட்டு எனக்கு வேண்டாம் இது எனக்கு சந்தோஷத்தை ஒப்படைச்சு புரிஞ்சிருக்காது ஓகே விட்டுட்டு எப்படி Business Business Magnet Magnet Number Number 1 1 அன்னைக்கு Person 9 மேக் நம்பர் பட்டினத்தார் பண்ணும்போது or your rituals karma ஹோமம் everything பூர்ணத்து கொடுத்தாங்க வசதி பேருக்கும் சம்பதியோட இருக்கும் காசு பணத்தோடு சந்தோஷமா இருக்க வேண்டியது வேற ஏரியால ஏதோ துக்கம் வரும் நீங்க மாத்தின்றே இருக்கணும் உங்க ஏரியாவை இதுதான் துக்கத்துக்கு இதுதான் துக்கத்துக்கு ஒவ்வொரு டயத்திலையும் மாறின்றே இருக்கும் அந்த துக்கத்துக்கு காரணம் அது வந்து உபநிஷத்தை டிக்ளேர் பண்ற அதனால உபநிஷத்துல கர்மா பத்தி பேசுறதுக்கு இதுவோ வேதத்தினுடைய அந்தம் வேதத்தினுடைய பூர்வ பாகத்தில் இதைய மூக்க நுழைக்கணும் இல்ல உபநிஷத்து அப்படின்னா வேதத்துல இருக்கிற கர்மாலாம் சொல்லி அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அதனால கம் டு ரெமெடி இருக்கிறது அதனால எல்லா சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது சொல்லி இங்க உபநிஷத்தை சொல்லிட்டு வருது அதுல வந்து நாலாவது மந்திரத்தை போன வகுப்புல விரிவா பார்த்தோம் அது என்ன இந்த ஹோமம் பண்றது காலத்தில் வந்து ஹோமம்ன்றது ரொம்ப ரிச்சுவல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிச்சுவல்ஸ் இம்பார்டண்டா இருந்தது வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ரிச்சுவல்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தர்மமா பண்ணிட்டு இருந்தாங்க பிரதானமா இருந்தது நம்ம ஊர்ல ஓகே அந்த கருமாலாம் அதனால அதுல வந்து அக்னிஹோத் அஸ்வமேத யாகம் ஏ டுவாலிபிகேஷன் அக்னிஹோத் தான் எலிஜிபிள் எல்லா விதமான பண்றதுக்கும் அந்த ஹோமத்தை நம்ம பார்த்தோம் அதுக்கு எப்படி இருக்கணும் கிழக்க எப்படி இருக்கணும் அதுக்கு எங்க வந்து அக்னியில திரவியங்கள்லாம் போடணும் அதெல்லாம் சொன்ன அதுக்கப்புறம் அந்த திரவியங்கள் வந்து போடுறதுக்கு வேண்டிய அந்த அக்னிக்கு தோ அது பண்றதுக்கு அந்த காரியம் பண்றது உள்ளறை தள்ளுறது வாயு என்ன இருக்கிறது இந்த அக்னி ஜுவாலை இருக்க அதுதான் அதனுடைய நாக்கு அதனால அதுல ஜுவாலியோட அக்னியோட இல்லமதிக்கு போனாரு அது பின்னாடி வந்தது இப்ப அதையும் சொல்ல முடியாது எங்க காத்துக்கு போனாரு கூட ஆபீசுக்கு போயிட்டு வந்து சொல்ல முடியும் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணவே தெரியாது ஆனா போயிட்டு வந்து அப்படி பண்ணிக்கலாம் கொஞ்சம் தெரியுமோ ஊதாங்குள்ள ழாய் அது சொல்ற ஆளுங்க ஓம குழாய் ஓம குழாய் இல்லை அது ஹோம குழாய் ஓமத்தினால பண்ணின குழாய் இல்லை ஹோம குழாய் அப்படி பண்ணக்கூடாது வீட்டில் நீ அக்னியில் இருக்க நீ இப்படிதான் அக்னி பகவான் சாக்சாத் அக்னி பகவான் கிட்ட இருக்க அது மாதிரி ஹோல் மேலும் உலகத்தில் இருக்கோடி தேவதில்லாம் தெரியும் நல்ல பிரகாசமா விட்டு எரியும் அந்த இலையில வந்து பாயசம் போட்டி எப்படி பண்ண வெயிட் பண்ண முடியாதுங்க ஓட்ட உடனே சாப்பிடணும் ஏன் ஓடி போயிடும் ஒரு தடவை போட்டு ரசத்தை விரட்டி சாப்பிட்றதா இது சுடர் விட்டு எரிய அந்த ஏழு விதமான நாக்கு வரும் கருமையான கராி அதுக்கு பேரு மனோஜபா நீங்க சில சிலது அந்த நாக்கிலேயே பாத்தீங்கன்னா ஸ்பீட் அப்படி இப்படி விடுவோம் டான்ஸ் பண்ணும் அதுக்கு பேர் மனோஜாவா ஸ்பீடு அது ஓகே மனோஜாவா அதுக்கப்புறம் என்ன சுலோகிதா சுலோகிதா ரெட் கலர்ல இருக்கும் ரெட் ஃபயர் கலர் சொல்றோம் இல்லையா ரெட் கலர் சஃப்ரீன் கலர்ல வரும் அது அப்படி அது அது வந்து சுலோகிதா அதுக்கப்புறம் ஸ்தூம்பரம் வரணும்னா அந்த அந்த கிரே கலர் யான இல்லையா அப்படி வரும் அது நீங்க அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இனிமே போனீங்கன்னா பெரிய ஹோமத்துக்கு போய் பார்க்கணும் அதெல்லாம் ஓ இத்தனை வருது அப்படின்னு அப்புறம் வரும் சுறுசுறுப்பு கம்பி எல்லாம் ஏத்துறோம் விடுறா ஸ்புலிங்கினி அது பேரு அப்ப இந்த தீபாவளி ஏத்தும் போது ஸ்புலிங்கினி சொல்லணும் மத்தாப்புக்கு வைக்கும் அது வந்து இது சொல்லணும் என்ன சொன்னா சுலோகிதா ரெட் கலர்ல வந்த சுலோகிதா சுலோகிதா சொல்லும் இன்னொன்னு இருக்கு மல்டி கலர் மல்டி கலர் வெடி எல்லாம் இருக்கும் அதுக்கு என்ன விஸ்வருச்சி தேவி கலர் தேவி ரெண்டு பேர் இல்லாது ஒரே பேர் அதுக்கலாம் அது அப்படி போட்டுக்கலாம் அப்ப பல வண்ண கலர்ல இருக்கு மல்டி கலர் சொல்லி வச்சிருக்காங்க பூர்ணாபதி விடும்போதுதான் நம்ம ஊர்ல பூர்ணாதி விடும் போதுதான் இந்த ஏழு நாக்கும் வரா மாதிரி அது வரைக்கும் அனாவசியமா இடத்துக்கு நெய் விடுவானே இவ்ள அப்புறம் நான் கொஞ்சம் அர்ஜெண்டா போனோம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுடுறேன்ல அங்க வர ரிசப்ஷன் இருக்கு நாங்க கொஞ்சம் சீக்கிரம் போனோம் விட்டுறல எப்ப முடியுமோ அப்பதான் முடியும் அதனால பூர்ணாமத்தை மாத்திரம் ஹோமம் வந்து நல்ல பெருசா பிரமாதமா இருக்கும் அதே மாதிரி ஹோல் ஹோமம் இருக்கும் பண்ணணும் அப்புறம் தான் பண்ணாதான் இது கரெக்டு இது வர எலிஜிபல் அவர் வந்து கூரியர் சர்வீஸ் சொல்லியிருக்கேன் நான் இந்த அக்னி தான் அங்க கொண்டு போய்க்கு சேர்க்கிறதுக்கு கொண்டு போய் கொடுக்குறது அப்படிலாம் சொல்றது ஓகே சோ இப்ப வந்து அடுத்த மந்திரம் அஞ்சாவது மந்திரத்துக்கு ஏ தேஷு எச்சரத்தை பிராஜமானம் சாக்குதயா ஹியாத்ததா என்ன தன்னயந்தியேதோ சூரிய ரஷ்மியா சூரிய எத்திர தேவானம் பதிகோதி வாசக இந்த ஐந்தாவது மந்திரத்துல சோ இப்ப வந்து இந்த மந்திரம் என்ன சொல்றது எப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் இது முன்னாடி வந்து எப்படி அதுல எப்படி இங்கிருந்து அங்க கனெக்ஷன் இருக்கிறத இந்த மந்திரம் சொல்றது அதாவது நம்ம வந்து இந்த கர்மத்தை காமிய கர்மமா பண்ணலாம் நிஷ்காமிய கர்மமா பண்ணலாம் இந்த கர்மத்தை காமிய கர்மமா பண்ணா இந்த லோகத்துல புத்திர பசு வாகனம் வீடு என்னெல்லாம் வேணுமோ உங்களுக்கு லௌகிக விஷயங்கள்லாம் கிடைக்கும் கோபெல்லாம் பண்ணீங்கன்னா அதனாலதான் எலக்ஷன் அப்போ நடுராத்திரி நடத்துவா வெளியில பேசுவான் சீக்கிரம் அந்த ஹோமம் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் காமிய கர்மா புத்திர காமிஸ்டிக் கர்மா இருக்கிறது எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் குபேர யஜம் து காம கருமார்மா வந்து நமக்கு சித்த சுத்திக்க எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணினா அது நிஷ்காமிகர்மா சித்த சுத்திக்காக மன தூய்மைக்காக பண்றது ஓகே பலன் பலன் இதுதான் ஒழு ஒழு பண்ணும் இது நீந்த பலனை எதிர்பார்க்க பண்றதுனால அதற்கு பலன் உண்டு கரெக்டா பண்ணணும் அப்படி அப்ப ரிச்சுவல்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு போறது நமக்கு இந்த லோகத்தில் சொர்க்கம் வரைக்கும் இட்டெண்டுக்கும் நம்ம கம்ஃபர்டபிளா இருக்கலாம் இங்க இருக்கிற வசதியை விட அங்க ரொம்ப நல்ல வசதி இருக்கும் ரோடு எல்லாம் சரியா இருக்கும் டிராபிக் ப்ராப்ளம் இருக்காது டிராபிக் சிக்னல் எல்லாம் பங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப சிக்னல் கரெக்டா இருக்கும் எவ்ரி கரெக்டா இருக்கும் ஒழுங்கா டயத்துக்கு எல்லாம் கரெக்டும் ஓகே ஓல்ட் ஏஜ் வராது அமிர்தபானம் சாப்பிட்டு இருக்கலாம் எப்பயும் டான்ஸ் பாத்துக்கலாம் அதுதான் நாங்க இங்க பாத்துக்கோ நாற்பது சேனல் இருக்கு ஓகே இங்க கரண்ட் கட் ஆகும் கரண்ட் கட் ஆகாது அவ்வளவுதான் இங்க பில் கட்டணும் பில் கட்ட இங்க பில் கட்டும் போது இன்னொருத்தம் சேர்த்து கட்ட வேண்டியிருக்கும் சில சமயம் தள்ளிட்டுவான் அப்படி for special gate, special <laughs> pass. REALLY! பாஸ் என்ன நம்பினா சொர்க்கம் என்ன நம்பலன்னா அவர் அவர் பாவம் அவரே ஒரே- ஒரு- சொன்னார்கள் நல்ல ஆள் அவங்க நரகத்துக்கு தான் கான்செப்ட் நரகம் தான் வைகுண்ட ஏகா தேசிக்கு எங்க போவீங்க வைகுண்டிக்கு சாட்சாத் சொர்க்கத்துக்கு போயிட்டு வருவான் அதெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு நீங்க போனாதான் தெரியும் ஸ்ரீரங்கத்துக்கு போனா உள்ளரை வச்சு பூட்டிட்டு வாங்க பெருமாள் விட ராத்திரி எல்லாம் மூடிச்சுருக்கணும் அப்படி இருந்தா மா புண்ணியம் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும் பல வருஷம் போயிருக்கேன் நான் அந்த கேட்ட புடிச்சு அடைச்சிட்டு உள்ள இருக்கும் ஏ நெருக்கமா இருக்கும் அவன் வீணா வர இருக்கும் வீணா வாசிச்சிருப்பாங்க ராத்திரி முழுக்க இருபது முப்பது வீண எல்லாம் புலங்காக இது ஆகும் அப்படி அப்படி பண்ணி அந்த பெருமாளை கூட்டிட்டு போவாங்க வைகுந்த பெருமாள் அந்த எப்படி இருக்கும் அப்படி அந்த இதோட சேர்ந்து போவோம் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் ஓடி போவோம் தூக்கிட்டு ஓடுவாங்க தொடர்ந்து போகும்போது பெருமாளோட போயிட்ட நீங்க போனாதான் தெரியும் சொர்க்கவாசலுக்கு இங்கேயாவது லோக்கல் சொர்க்கவாசலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா இந்த தினம் போகும்போது போய்ங்க வைகுண்ட ஏகாதசி ராத்திரி கண்ணு முழிக்கணும் பகல்ல சாப்பிடக்கூடாது மறுநாள் தூங்கக்கூடாது இதெல்லாம் அப்பதான் சொர்க்கம் கிடைக்கும் இதெல்லாம் சொர்க்கவாசல் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நமக்கு ரிச்சுவல்ஸ்ல புத்தியில பழக்கப்பட்டதுனால இதெல்லாம் நம்ம வேதத்துல வந்ததுனால இதெல்லாம் வந்து ஓகே அதுக்கப்புறம் என்ன இந்த பக்கம் வைகுண்டம் இருக்கிறது அந்த பக்கம் சிவலோகம் அங்கெல்லாம் லோகத்துக்கு போயிட்டு வர்றதுன்னு சொல்றது இருக்கு ஓகே இதெல்லாம் இருக்கிறது எல்லா எல்லாரும் என்ன சொல்றா வைகுந்தத்துக்கோ இல்ல சிவலோகத்துக்கோ இல்ல பரலோகத்துக்கோ பரலோகம் அவன் லோகம் அந்த லோகத்துக்கோ ஏதோ ஒரு லோகத்துக்கு போறதான் மோஷம் அப்படின்னு சொல்றாங்க ஜென்ரலா இது ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஏதோ ஒரு லோகத்தில் போய் அடையிறது வந்து மோக்ஷம் ஒன்லி பார் ஒரே ஆளு சிங்கிள் பர்சன் வேதாந்தி மாத்திரம் நீ போனா திரும்பி வந்தாகணும் வச்சுக்க மாட்ட முடி தள்ளி சொல் குரூப் குளிவாடுதா அதை படிக்க போறோம் அதனால வேதாந்த நீ ஏதோ போய் மோக் அடையிறது இப்பொழுதே நீ மோக்ஷம் உன்னுடைய மோட்சம் எங்க இருக்கிறது டெல்லியில் இருக்கிறது என்ன எங்க பஸ் டெல்லியில் ஸ்டேஷன் விட்டு வெளியில வந்த மழையில் நனைஞ்சிட்டு அந்த பஸ் ஓரத்தில் பாரு நம்ம பஸ் அது ஆனா அந்த பஸ் விட்டுட்டு அது பஸ் எப்படி அந்த இடத்தை விட்டுட்டு இடத்துல தேடினா பஸ் எப்படி கிடைக்கும் சொல்லு நீ எத்தனை அலைஞ்சாலும் பஸ் வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாமசாரம் அது நனைஞ்சு எங்க போனாலும் கடைசியில பத்தாது நம்ம பஸ் அது புரியுது மோட்சமா அப்படிதான் இந்திய இப்பவே அந்த சொர்க்க நம்மளுடைய இதுல மோட்சத்தில் இருந்து ஓரமா சம்சாரத்தில் இருக்கும் புரிய அதை நம்ம தெளிவுபடுத்தணும் இதுதான் இங்க ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தி வந்தா அதுல வந்து அதுல ஒரு பாட்டு இருக்கு வெரி பேமஸ் இப்ப ஒரு ரெண்டு நாள் பாடி ஒரு வாரமா அந்த பாட்டு அந்த பாட்டு ஏற்கனவே வீட்டு சீட்ல இருக்கு அந்த அந்த சீடியை போட்டதே இல்ல கடைசியில் தெரியாம அதுக்காக புது சீடி வாங்கி போட்டு திருப்பி இதை செக் பண்ணும் போது அதே பாட்டு இதுல இருக்கிறது அதுதான் சொல்றோம் அதுதான் நீ அந்த கிருஷ்ணா சீடி தான் இந்த கிருஷ்ணா சீடிதான் தத்துவசி அப்படி சொல்றது ஒரு கர்மமும் தெரிஞ்சு போச்சு சந்தோஷம் ஆயிடுச்சு அதே போல சொல்றேன் முன்னாடி முன்னாடி சொன்ன மந்திரத்தடி அக்னி வளர்த்து அதுல திரவியங்கள்லாம் அர்ப்பணும் சரியான காலத்தில் சரியான முகூர்த்தத்தில் பண்ணணும் ஓகே அப்படி ஆகுதையன் போடணும் ஒரே கூடாது ஐடியா இருக்குது அதைதான் கரெக்டா போடணும் இந்த பொடி பண்ணோம் இந்த பொடிதான் நான் இதுல போட்டதா போறதா அவருக்கு வர்ண பகவானுக்கு போறதாக்கும் அப்படி சொல்ற கேட்கிற ஆளு பேசாம அங்க போகாம இருக்கிறது நல்லது பேஸ்டு நம்பிக்கை இருக்கணும் நீ இங்க வேதாந்த வந்து நூறு கேள்வி கேள்வி பதில் கிடைக்கும் வேதாந்ததுல கேள்வி கேட்கலாம் அங்க போய் ரிச்சுவல்ஸ் வந்து கேள்வி கேட்கப்படாது அங்க வந்து இப்படி திரும்பினா இப்படி திரும்பணும் இப்படி திரும்பினா இப்படி திரும்பணும் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும் ஓகே அப்படி ஆகுதயா ஆததாயின அப்படின்னு சொல்றேன் மந்திரம் எப்படி பண்றது இந்திராயா சூரியா பிரஜாபதியே சுவாஹா பிரகஸ்பதியே சுவாகா அப்படி சொன்னா அந்த அக்னி அந்த பிரகஸ்பதிக்கு என்ன போய் சேரணுமோ அந்த அக்னி தேவன் கொண்டு போய் சேருவான் எது கொண்டு போய் நீ கொடுக்குறையோ அதை கொண்டு போய் சேர்ப்பான் அதனால்ல நமக்கு கைட் டூரிஸ்ட் கைட் யாரு? அக்னிதேவன்தான். ஓகே இங்கிக்கோ அங்கிக்கோ நமக்கு கொண்டு போるது. அது மட்டும் இல்ல. இந்த அக்னிதேவன் என்ன பண்ணுவானா அங்க தேவலவு தோள்ள இருக்க ஒரு கைட் கிட்ட கொடுத்துるவா. அந்த கைட் இன்னொரு சைட கொண்டு பாயர். இதெல்லாம் பிரம்மலோகத்துக்கு போற வரைக்கும் வேற வேற கைட் இருக்கு. நீங்க கைலாயசமான சொல்ல போறீங்கன்னா வெச்சுங்க. இங்க இருந்து போனீங்கன்னா இந்தியா பார்டர் இருக்கு. இந்தியா பார்டர் தாண்டீங்கன்னா நேபாளம். இப்போ கம்யூனிஸ்ட் காரன் வேற வந்துட்டான். அப்பவே தொந்தரவு. புரியுதா? அங்க நேபாலி வருவான். நேபாலி கைட் இருக்கா. இந்த நேபாளி கைட்ல இருந்து நாங்க திருப்பி இங்க இருந்து ஃபிளைட் பிடிச்சு போனோம் அங்க போன உடனே நேபாளி எங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான் நேபாளி என்ன பண்ண அவன் கொண்டு போனான் ஒரு வண்டி எடுத்துட்டு ஒரு ஸ்பெஷல் வண்டி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி அது பிரெண்ட்ஸ் பிரிட்ஜ் இருக்கிறது பிரிட்ஜ் வரைக்கும் இந்த முனையிலவே நின்னுட்டான் கொண்டு போய் சைனீஸ் கிட்ட கொண்டு போய் விட்டான் எங்களை அங்க எல்லாம் செக்அப் பண்ணிட்டு போனோம் ஓகே இந்த சைனீஸ் என்ன பண்ண அவன் ஒரு நூறு கிலோமீட்டர் தூரக்கு வந்தான் அவன் திபத்தின்கிட்ட விட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டான் அப்புறம் திபத்தியன் தான் எல்லா சிவகணங்கள் மாதிரி இருக்கான் உன்னால முடியலன்னா தூக்கிட்டா போயிடுவான் எவ்வளவு பெரிய ஆளானும் தூக்கி போயிடுவான் அவனை மாதிரிலாம் நம்ம அவன் நூறு தடவை சகஜமா போயிட்டு வந்திருக்கான் கைலாசமானோஸ்வருக்கு மேல ஏறி கீழே இறங்கி அவன் ஒன்னும் மூச்சு இறங்காது யாக்கு மாதிரி இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப இங்க கைலாசமானோஸ்வரர் யாத்திரைக்கே இத்தனை கைடு தேவைப்படுறது இங்க தூளமா அங்க வந்து நிறைய கைடு இருக்கு இங்க முதல் கைடு யாருன்னா அக்னி பகவான் அவர் கைடு கொண்டு போற அங்க இன்னொருத்தர் கைடு கொண்டு போவார் இப்படி நமக்கு கைடு இருக்கிறது என்ன பிரமாணம் சாஸ்திரம் தான் பிரமாணம் பேரு அபரோக் அபரோக் அபரோக் ஞானம்னா சாஸ்திரம் சொல்றது பிரமாணம் கடவுள் இருக்கிறாரா என்ன என்ன பொறுப்பு சாஸ்திர பொறுப்பு ஓகே கடவுள் இல்லைன்னு சொல்ற என்ன பொறுப்பு என்ன பிரமாணம் சொல்லு எங்களுக்காவது சாஸ்திரம் இருக்கு ஆத்மா சொல்றது பரோக்ஷான அடையிறது இங்க ஏதோ பண்ணி அங்க சொர்க்கத்துக்கு போறது ஆனா மோக்ஷம் எப்படி இப்பவே தெரியறதுதான் பரோட்சம் அது அரோக்ஷன் இங்க எப்படி போறதான் அந்த இடத்துக்கு சூரிய சூரிய ஒலி கதிர் அந்த ஒலி கதிர் சூரியனுடைய ஒலி கதிர் நம்மளை கொண்டு போறது நேர சூரிய இல்ல அது ஒரு சிம்பாலிக் அதாவது அந்த சூரிய கதிர் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி பிரைட்டா இருக்கு அர்த்தம் எப்படி இருக்கிறதா சொர்க்கலோகம் நயந்தி சொர்கயன்தி சொலோகத்துக்கு சொர்கோகத்துக்கு இந்த ரஷ்மி கூட்டிட்டு போறது இருந்தாலும் நம்ம ஊர் போல என்ன வருமா சொன்ன சொல்லுகா தபி கரியா ஏ லக்ஷ்மணா இந்த சொர்ணாபுரி இருக்க லங்கா சொர்ணாபுரி லங்கைய விட நம்ம தாய் நாடு சொர்க்கத்தை விட சிறந்தது சொன்ன பாரதி சொன்னா என்ன சொன்ன பாரதி பெற்றாயும் பிறந்த பொன்னாடும் போனா சொர்க்கமா இருக்கணும் போன வாரம் ஒரு அம்மா போன் பண்ணுச்சு யூஎஸ்ஏல இருந்து சுவாமிஜி அங்க இவ்வளவு பெரிய ரோடு இருக்கு இவ்வளவு பெரிய கார் இருக்கு எவனோட பேச முடியும் ஒருத்தன மிலிட போறான வீட்டு நாளைக்கு வரலன்னா கட் அவுட் புரியுது அதனால என்ன நம்ம ஊர் சௌரியம் போயிடுறாங்க அங்க போய் செட்டில் ஆயிடும் எனக்கு வேண்டாம் கொண்டு போய் விட்டுறேன் என்னால தாக்கு பிடிக்க முடியாது நான் போய் போத்தீஸ்ல போனா கொஞ்சம் அக்கப்புற ஏதாவது பண்ணிட்டு வர முடியும் இங்க என்னால முடியாது பைத்தியம் முடிச்சிடும் ஓடி வந்துடுறாங்க நிறைய பேருக்கு பால் பாய்சருக்கு எல்லா சொர்க்கமே இருக்குது எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய அதை விட ஊரு போல வருமா இங்க ஒரு வடை வாங்கி சாப்பிடலாம் ரோட்ல கார்னர் பூரி கிடைக்குமாங்க அதனால நம்ம ஊர் சிறந்தது எத்தனை தேவானாம் பதி எல்லா தேவத தலைவன் இந்திரன் கிட்ட கொண்டு போய் பதினா தலைவன் அந்த தலைவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது யாரு இந்த ரஷ்மி கொண்டு போய் சேர்த்து எப்படிப்பட்டவர் சர்வவல்லமே பொருந்தவர் மேல்லோக்கத்தில் இருக்கிற பிரதம மந்திரி அவர் சர்வவல்லமே பொருந்தார் அவர் வந்து பினாமி கிடையாது கிடையாது அவர் மொத்தமா முடிவு எடுக்க முடியும் இப்படிதான் முடிவு பண்ணும் இப்ப நம்ம ஊர்ல வந்து அவர் நினைச்சா கூட முடிவு எடுக்க முடியாது நம்ம வீடு மாதிரியே அது மாதிரி அதனால தேவர்களுக்கு மனிதர்களுடைய தலைவன் அவன் நரேந்திர அது போல இவன் தேவேந்திரா தேவர்களுடைய தலைவன் அவன் கிட்ட கொண்டு போய் இந்திரன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ரூலர் அவனுக்கு அங்க வந்து செகண்ட் பர்சன் கிடையாது ஓகே யாரையாவது இது யாருக்காவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் ஒண்ணு கிடையாது ஒரு கட்சி அதனால நீ ரொம்ப எனக்கு மந்திரி பதம் கொடுக்கணும் போயிடுவாங்க வருனானா வரு ஒக அவளை கொண்டு சூக்ம சரீரம் போகும் போகும் வருதுமா நமக்கு அங்க போய் சேர்றோம் சேர்ந்த பிறகு எப்படி இருக்கும் அந்த சொர்க்கம் அது சொல்றது அழகா சுவசூரிய பிரி வாசமர்ச்சையேவிய இப்ப என்ன பண்றதுன்னா சொத்துல எப்படி உபச்சாரம் இருக்கிறது பியூட்டிஃபுல் உபச்சாரம் இருக்கிறது ஓகே சில விசேஷமான பிளைட்ல போனா நமக்கு எப்படி இருக்கும் நம்ம இதுல போயிடக்கூடாது லோக்கல் பிளைட் ஒண்ணு இருக்கிறது நம்ம டவுன் பஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு அதுல போனா ஒண்ணுமே இருக்காது ஒண்ணு கொடுக்க மாட்டேன் சில பிளைட்ல போனீங்கன்னா விளம்பர மாதிரி ஆயிடும் அப்புறம் அந்த கேட்ட திறந்து விடுவான் ஓப்பன் யாரும் இருக்கும் அடிக்கும் அங்க ரெண்டு பொண்ணு வாங்கும் அப்புறம் உட்கார வைக்காத குறையில கொண்டு போய் ஒரு பியூட்டிஃபுல் பஸ் இருக்கும் அது டபுள் டெக்கர் பஸ் அதுல வந்து இருக்கும் போன பிறகு அதுக்கப்புறம் இறங்கணும் அங்க போய் இறங்கும் அங்க போனா அங்க ரெண்டு பேரு இப்படிலாம் நுஸ்க பண்ணி வணங்கி விடுந்து பணிந்து காலத்தை வென்றவன் நீ காவி அச்சித்து இது பண்ணி வணங்கி எல்லாம் ஒரே ஆனந்தமா இருக்கும் இதெல்லாம் நமக்கு உடனே வந்து இமீரியா ஸ்டார்ட் பண்ணும் ஓகே இமீரியா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டவலை ஒண்ணு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஹாட் வேணுமா கூழ் வேணுமா உங்களுக்கு ஹாட்டா பக்கத்துல எப்படி பேசுறேன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்றேன் சில பேர் ரொம்ப முழு முழு எதுக்கு முழிக்கிறது அவன் சொல்றத அப்படியே சொல்லும் அப்படியே சொல்லணும் அப்படிலாம் ஏதாவது பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி அப்புறம் வந்து சாக்லேட்டு கொடுப்பான் அப்புறம் ஜூஸ் கொடுப்பான் இதெல்லாம் ஃபஸ்ட் பேசிக் அதுக்கப்புறம் வந்து மேஜர் டிஃபன் கொடுப்பான் டிஃபன் அது தேவலோ தேவலோகத்தில் இருக்கும் இல்லை மேல இருக்குமா மேல இருந்து மேலேயே திங்கிறதுக்கு தான் போறான் எப்ப பார்த்தாலும் தின்றான் அந்த மூணு மணி நேரம் தின்னு தின்னே திந்துருவான் எல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் திருப்பி ஒரு காஃபிக்கு வருவா காஃபி வந்து இதுல வேணும் ஹார்ட்டா வேணுமா சுகர் வித்தவுட் சுகர் லைட் சுகர் ப்ரவுன் சுகர் நம்ம ஊர் மாமி முதல் முறை போனேன் ஏதையா இப்பயா இப்படி படுத்துறேன் ஏதோ ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்து கூட சுகர் சுகர் லெஸ் ஒரு நூறு தடவை கேட்பா இதுல இவ்வளவு வரவேற்பு இருக்கிறது நம்ம ஊர் லோக்கல் எப்படி இருக்கும் அவன் ஆகுதி பண்ணிட்டு இருக்க அந்தமானி அந்த சூரிய கதிரானது அவனை கூட்டிட்டு எப்படி ஆகுதான் அப்படி இந்த திருமணம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயம் வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சய கிட்ட பொண்ணு வந்து தேவத மாதிரி வரணும் பொண்ணும் போய் என்ன ஆகும் நடக்காது ஒரு பையன் வந்து பியூட்டி பார்லர் போயிட்டு குளிச்சுட்டு திருப்பி போயிட்ட என்ன இருக்கு ரஜினிகாந்த் குச்சேலன் இந்த ஆள் தான் இந்த ஆளா அப்படின்னு புரியுது ஒரு ஒரு அந்த போல்லை தேவதைகள் வீட்டில் வந்துட்டியா அப்படி சொல்லக்கூடாது அதுக்கு அர்த்தமே வேற புரியதா வாங்க அப்படி இல்ல வாங்க வாங்க அப்படி இனிமையா ஸ்வீட்டா முகம் மலர்ந்து இருக்கணும் உண்மையில பூரிப்போட சொல்லணும் வாங்கோ வாங்கோ எப்படி வந்திருக்கீங்க வட்டால் நாகராஜ மாதிரி பேசக்கூடாது எங்க ஊருக்கு வர நீ எங்க ஊரை கெடுக்கிற நீ அப்படி சொல்லிட்டு பெங்களூர்ல புரியதா அதனால யாரு எல்லாம் தமிழா அடிச்சு இது பண்ணுவான் இந்த பிளீம் வந்து கொளுத்திடுவான் இதெல்லாம் லோக்கல்ல பெங்களூர்ல பண்ணிட்டு இருக்கிறது அவன் எங்க ஊருக்கு நீ இந்த வெளியூர்ல இருந்து பூலோகத்துல இருந்து வந்திருக்க இங்க ஒரே ரஷ் ஆயிடுது இந்த பூலோக வாசி வந்து சொர்க்கத்தையே கெடுத்துட்டா பொல்யூட் பண்ணிட்டப்பா அப்படி எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இருக்கும் நாட் ஓவர் கிரௌட் லிமிட்டடா இருக்கும் மீது எல்லாம் இங்கேயே விட்டுருவான் பிரியம் வா சொல்லி இனிமையா நம்ம வீட்டுக்கு பேசணும் வரும்போதே என்ன முதல்ல வாங்க சில பேர் வீட்டுக்கு போனீங்கன்னா முதல வரவேற்பே இருக்காது அவன் வந்து மோத்தல தெரிஞ்சிடும் ஏன் இப்ப வந்த ஏன் சொல்லிட்டு வரலாம் சொல்லிட்டு வரலாம் அப்படி அதித்தி எல்லாம் பண்ண கூடாது அதித்தி தேவோ பவா பிரான் அதனால சொர்க்கத்திலேயே சரி அந்த பக்கம் எமன் பார்த்து எல்லாரும் பயப்படுவான் அதித்திய பார்த்து எமன் பயந்தான் அதி இம்ப நல்ல வார்த்தைகளை பேசுவோம் அந்த ஸ்கூல் குழந்தைகள் வெயில காட்சி அப்புறம் அப்படி போடுவாங்க அங்கு வரவேற்பு இருக்குமா இப்ப எப்படி தோணுது உங்களுக்கு லோக்கல்ல பெரியால வருவான் உலகெல்லாம் புகழ்ந்து மாலை எல்லாம் போட்டு கையெல்லாம் தட்டி இவர் வீட்டுக்கு போன வச்சுக்கோ சொன்ன அங்க உக்காருங்க அங்க ஒருத்தீர்ப்பா அவளுக்கு ரெஸ்பெக்டே போடுமாட்டான் நான் உலகெல்லாம் என்ன புகழ்ந்து நீ என்ன இப்படி ட்ரீட்மெண்டே அங்க வச்சுக்கோங்க வெளியில வச்சு புஷ்பம் போட்டு மரியாதை புண்ணியம் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க புண்ணியலோகத்துக்கு போறது போறது யாருடைய இங்க என்ன பண்ணுவான் இங்க மீனாட்சி ਉਹ ஒரு ஸ்டூடண்ட் வந்தானே அம்மா கூட ஒரே லடாய் சோ ஓகே அதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேரும் இப்ப அம்மா வந்து அமெரிக்கா போய் டிச்சு பொண்ணு வந்து சிங்கப்பூர் போய் டிச்சு கரெக்ட்டா போய் டிச்சு செட்டில் ஆயாச்சு ரெண்டு பேரும் சொல்ட்டாங்க ப்ரோ இந்த பொண்ணு சொன்னா எப்படி போவாங்க என்ன அப்படினே இல்ல இங்க ஹஸ்பண்ட் அங்க போய் இருக்காரு वीजाல டூரிஸ்ட் वीजा இருக்குலயா அதுல உள்ள நைஸா போயிடு அப்புறம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படி மேனேஜ் பண்ணின்டா அவ கரெக்ட்டா அப்படியே சைடு கீட் போய் டி அங்க விசா வாங்கி அதுக்கப்புறம் டூரிஸ்ட் போய் கிரீன் கார்டு வாங்கிடுதா இதெல்லாம் லோக்கல்ல இருக்க சொர்க்கத்தில் நடக்கும் அங்க சொர்க்கெல்லாம் கம்ப்யூட்டர் கரெக்டா இருக்கும் வேண்டிய ஆளா இருந்தா கூட அப்படியே இந்திரன் இப்படி நட்டுக்கா தள்ளிதான் அதனால அங்கெல்லாம் இருக்கணும் புண்ணிய பலத்தினால் நீ வந்திருக்க அப்படி இந்த இது அப்போ இந்த கர்மா பண்றதுனால நமக்கு சொர்க்கலோகம் வரைக்கும் போகலாம் இந்த லோகத்தில் சிலது அடையலாம் அந்த லோகத்தில் அதனால இருந்து நீங்க வேற வேற விதமா கர்மெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா இவ்வளோ பண்ணலாம் இது பண்றதுக்கு உபனிஷத்து கிளாஸ் தேவையில்லை நிறைய பேர் இருக்காங்க இந்த ஹோமம் பண்ணுங்க இந்த ருத்ரகாம பண்ணுங்க எனக்கு ஒரு ஒரு கடிதம் வந்தது இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு கிடைக்கும் அது என்ன பொருள் புரியல எனக்கு இது வரைக்கும் படிச்சுன்றே இருக்க அந்த இன்விடேஷன் கலந்து தட்சணம் போட்டு இதுக்கு இடத்துல வந்து பணமே போட்டு இவ்வளவு அறம்பொருள் இன்பம் வீடு கிடைக்கும் அறம்பொருள் இன்பம் வீடு கிடைக்கும் இந்த போட்டவங்களுக்கு ஒரே நேரத்தில் அறம்பொருள் இன்பம் வீடு கிடைக்காது எதாவது ஒண்ணு விட்டு செகண்ட் ஃபுர் வர முடியும் அந்த லோகத்திலும் அதுவும் எல்லாம் ஒரே நேரத்தில் இங்கேதான் அதுவும் கிடைக்கும் எப்படி பரவாயில்ல கம்ஃபர்டபுளா இருக்கிறத வேதாந்தான் இதை விடு அத மாதிரி அறம் பொருள் இன்பம் பண்றதுக்காக உபனிஷத்து சொல்ல ஸ்துதி பண்ண அந்த போலீஸ்கார என்ன பண்ணுவான் தண்ணி கொடுப்பான் தண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் தெம்பாவான் எதுக்கு அடி வாங்கிறதுக்கு அதனால கர்மா பத்தி இப்ப என்ன சொல்றது உபனிஷத்து சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் ஏழாவது மந்திரம் ப்ளவாஹேத்தே அதட்டா யஜ்ரூபா அஷ்டாத சோத்த அஷ்டாத சோத்தமவரம் ஏசு ஏதேயபி நந்திமூடா பி நந்திமூடா ஜராமத்தும் புனரேவிய சோ அப்போ இந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த சொர்க்கன்றது நமக்கு அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை சகாம காரமியா பண்ணி பண்ணினா நமக்கு இந்த அபராவி என்ன தோஷம் இருக்கிறது இந்த கர்மா வரையறைக்குட்பட்டது லிமிட்டேஷன் இம்பர்மனன்சி எது பண்ணினாலும் அது நாட் பர்மனண்ட் temporary temporary any karma, any karma impermanent அடை முடியுமா அடைய முடியாது என்ன அதாவது மன நிறைவை கொடுக்காது அப்படி இந்த கர்மா மூலயமா அது கருமா என அழியக்கூடியது மாறக்கூடியது நாசமாக கூட ஒரு பேருமன் காலம் என்ன கழிஞ்சு நேரத்துக்கு முன்னாடி இருந்த நேரம் இனிமே கிடைக்காது இருபது வயசு பர்த்டே என்னது பர்த்டே தெரியுமா உங்களுக்கு நீங்க வந்து எவ்ரி பர்த்டே கொண்டாடும் போது என்ன வயசு இப்போ அப்படி சொன்ன என்ன சொல்றீங்க டுவெண்டி ஒன் அப்படி சொல்ற நியூ தேர்ட்டி ஒன் நியூ அப்படியே சொல்றேன் என்ன 20 21 வோல்ட் 18 வோல்ட் 15 வோல்ட் கரெக்டா தான் சொல்றேன் சொல்றதெல்லாம் கரெக்டா தான் சொல்றேன் புரிஞ்சுகிறது தான் தப்பா புரிஞ்சிக்கற. புரியுதா? ஓகே அதனால 20 வருஷம் கான் 30 வருஷம் போய்ச்சு ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறோம் இல்ல இத்தனை வருஷம் போய்ச்சு மீதி எவளோ இருக்குன்னு தெரியாது யாருக்கும். அது ரெண்டா இருக்கலாம் ஒன்னா இருக்கலாம் 50ஆ இருக்கலாம் 80ஆ இருக்கலாம் அந்த சனமே இருக்கலாம் எல்லாம் கஷ்டம் அதனால சரி இன்னைக்கு கிடைச்ச டேவ கொண்டாடுவோம் அது நல்லதான் ஓகே இன்னைக்கு கிடைச்சிருக்கா முப்பது வருஷம் கழிச்சுட்டா எப்படியோ கழிச்சுட்ட அப்படின்னு சந்தோஷப்படலாம் ஓகே அதனால இருக்கிறது கால ரூபத்தில் இருக்கிறான் அவன் ஓகே அப்ப சொர்க்கம் சொர்க்கம் நம்முடைய கம்ப்ளீட் பூர்ணத்தத்துடைய ரெமிடி ஆகாது இது நம்ம அபரா என்று விஷயம் வந்து அனித்திய துக்கத்தினுடைய மூலம் அனித்தியம் துக்கத்தினுடைய மூலம் முடியாது அதனால நம்ம என்ன பண்றோம் ஏதோ பண்ணிட்டு எல்லாம் பகவானே நாம் கஷ்டப்படுறது காதில் விழவில்லையா உபிஷத்து கண்டுபிடி அது திருப்பி அது நமக்கு காதலையே அதான் விசேஷம் அதனால கருமா பரிச்சின்னம் கருமா வந்து பரிச்சின்னம் அது வந்து லிமிட்டட் கர்மா இஸ் லிமிட்டெட் கம்பெனி பண்ணாலும் ஏழாவது மந்திரம் என்ன சொல்றது கருமா பரிச்சின்னம் கருமா பரிச்சின்னம் அதை வலியுறுத்துறது இந்த கர்மா பத்தி சொல்றது சரி அதுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஒரு கர்மா என்னன்றது ஐடியா வரும் உங்களுக்கு கர்மா என்ன கருமா காரகங்கள் நிறைந்தது கருமா காரகங்கள் நிறைந்தது கருமா காரகாணி காரகாணினா அக்சசரி பலவிதமான காரகங்கள்லாம் சேர்ந்தது ஒரு கர்மா வரும் ஓகே என்ன காரகம் அப்படின்னா இப்ப வந்து இப்ப நம்ம இங்க கிளாஸ் எடுத்துக்கோ எ ஒரு ஆள் வேணும் ஒன் எடுக்கிறேன் அப்புறம் என்ன இருக்கணும் ஓகே நான் வந்து மதுரையில பேசுற மாதிரி பேச முடியாது மதுரை மீனாட்சிமன் கோயில் இருக்க மாதிரி எப்படி மதுரை மீனாட்சிமன் கோயில் எப்படி பேசுவா தெரியுமோ எங்க பார்த்தாலும் இருந்தது அற்புதமா அப்படின்னு தேடிட்டே போன அங்க இருக்கிறோம் அப்பதான் நான் புதுசு வேற அப்ப கேட்ட அதோ நாளுக்கு நாள் இருக்கு பாருங்க ரூம் அதுக்குள்ள இருக்காரு பேசிட்டு இருக்காரு அங்க போனா சின்ன ரூம்ல அப்படியே உற்சாகமா வச்சுட்டு இருக்காரு அப்படி கிடையாது கிளாஸ் எடுக்க அதுவே உபன்யாசத்துக்கு சரியா இருக்கும் இங்க வந்து கிளாஸ் முக்கியம் இருக்கிறது எடுக்கிற ஆள் இருக்காது கேட்கிற ஆள் இருக்கிறது ஓகே நல்ல புயல் வந்து கல்கட்டாலும் அடிச்சது என்ன வர முடியாது போட்டு மென்ட் உங்களுக்கு சரியா இருக்கணும் சூழ்நிலை சரியா இருக்கணும் சூழ்நிலை சரியா இருக்கிறது எல்லாம் இருந்தா தான் இந்த கிளாஸ் எந்த கர்மா இருக்கிறதோ அது நடக்கும் நடக்காது கரெக்டா ஓகே சப்போஸ் நான் கிளாஸ் எடுக்கிறேன் நீங்க இல்லன்னு வச்சுக்கோங்க கிளாஸ் நடத்த முடியாது காரக்கம் இருக்க ஒரு காரகம் இல்லன்னா கூட கருமா பூர்த்தியாக கரெக்ட் இதுக்கு பேரு காரகாணி காரகம் என்ன காரகாணி அப்படின்னா நம்பர் ஒன் வந்து கர்த்தா கர்த்தா நாமினேட்டிவ் கேஸ் ஒண்ணு புரியலையா விட்டுருங்க அது வந்து கர்த்தா சப்ஜெக்ட் ஓகே சப்ஜெக்ட் யாரோ அவஸ்ட் கர்த்தா இப்ப வந்து சாப்பிடுறவன் ஒருத்தர் இருக்கான் சாப்படுகின்ற பொருள் வந்து அது ஆப்ஜெக்ட் செகண்ட் வந்து ஆப்ஜெக்ட் காரகம் ஓகே மூணாவது வந்து காரகம் காரண காரகம் கரண காரகம் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்ப வந்து சாப்பாடு இருக்கு சாப்பிடற ஆள் இருக்கான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் பேர் கையில் சாப்பிடுவாங்க சில பேரு ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க இன்னும் சில பேரு நேரம் மவுத்து வச்சு சாப்பிடுவாங்க அது வேற இனம் மூக்கு சாப்பிடலாம் அதை விட நம்ம மோர்ஞ்சாதம் போட்டு போட்டு சாப்பிட்டா ஒரு ஆனந்தமா இருக்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் போய் சாப்பிட்ட உடனே அந்த ஊர் காலம் கேவலப்படுத்திட்டா ஹைஜினிக்கே தெரியல அப்படின்னு டாக்டர் ராதாகிருஷ்ணன் யாரோ ஒரு உப்ப சுப்பன்ல இது பெரிய இன்டலக்சல் பியூரோ அவர் சொன்னாரு அவர் சொன்னாரு நீ சாப்பிட்டு இருக்க ஸ்பூனு புது ஸ்பூனா ஓல்ட்டு ஸ்பூனான ஓல்ட்டு ஸ்பூன் தான் அதை கழிவுச்சா கழிவுல அவனுக்கு தெரியுமா கழுவிதா வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அனுமானம் தானே அவன் ரொம்ப அர்ஜென்ட்ல கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டு இருந்தான கண்டிப்பா கழிவு இருக்கு எனக்கு தெரியும் நான் தான் கை கழுவிட்டு வந்தேன் கழுவாம கூட இருக்கலாம் செக்ல எப்படி வந்து இந்த அப்பா வந்து கஷ்டப்பட்டு ராத்திரி மகலமா வேலை செய்வார் ஓடி ஓடி உழைக்கிறாரு ஓடி ஓடி உழைச்சது எதுக்கு உழைக்கிறாரு உழைச்சுட்டே இருக்காரு எதுக்கு உழைக்கிறாரு அவருக்கு ஒரே பையன் ஒரே பொண்ணு ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராணி ஒன்பது பத்தர் இது ஒண்ணு ஒண்ணு பையன் பொண்ணு ஒண்ணுக்கும் ஒண்ணுக்கும் பிளஸ் ரெண்டுக்கு நாற்பது வருஷமா சம்பாதிக்க வேண்டிய அப்பெல்லாம் ஒவ்வொரு வீட்டுல டசன் இருக்கும் அவங்க எல்லாம் தேத்தி தானே வந்திருக்காங்க இந்த வம்சம் வந்திருக்கேன் இப்போ கூடா இருந்திருக்கா ஒண்ணும் தொல்லை இல்லையா அப்போ இந்த அப்பா சம்பாதிக்கிறது யாருக்காக குழந்தைகளுக்காக எனக்காக இல்ல குழந்தைகளுக்காக இதனுடைய கஷ்டத்தை அனுபவிக்கிறது யாரு சில்ட்ரன்ஸ் ஓகே சில்ட்ரன்ஸ் அதனால சம்பிரதான காரகம் காரகம் சம்பிரதான காரகம் உழைப்பு ஒருத்தர் செஞ்சா கூட அனுபவிக்கிறது இன்னொருத்தர் அனுபவிச்சுக்காக ஒருத்தர் உழைக்கிறார் அது சம்பிரதான காரணம் ஓகே காரகம் சம்பிரதான காரகம் ஓகே சரி அடுத்து என்ன அப்படின்னா இவர் எங்க வேலை செய்யறாரு கோயம்புத்தூர் கல்கட்டா சென்னையில அதிகரண காரகம் கடைசியா என்ன மெட்டீரியல் ரிசோர்ஸ் என்ன இருக்கணும் இதெல்லாம் செய்யறதுக்கு அதுக்காக உன்னது அபாதான காரகம் அபாதான காரகம் இந்த ஆறு காரகத்துக்கு பேரு ஷ் காரா காரா காரகாணி அப்படி பேரு காரகாணி இந்த ஷட் காரகாணி இருந்தா தான் ஒரு கர்மம் பூர்த்தி ஆகும் இதுல ஏதாவது ஒன்னு மிஸ் பண்ணா கூட அதனால சமஸ்கிருத்துல சொன்னீட் பண்ணினா தான் கர்மா பூர்த்தி ஆகும் ஓகே சரி இப்போ இதெல்லாம் முடிஞ்சு ஒரு காரகம் இல்லைன்னா கூட நடக்காதுன்னு சொன்னேன் இதுல இருந்து இங்க என்ன சொல்ல வரீங்க இல்லையா என்ன டிரைவ் பண்ண வரீங்க அது சொல்லும் இதுல இருந்து காரகத்திலிருந்து கிரியா வர்றது செயல் வர்றதுக்கு காரகம் இருந்தாகணும் இப்ப நம்ம படிச்சோம் ஆறு விதமான காரகம் இருந்தா கிரியா உண்டாகும் அப்ப பஸ்ட் லெசன் என்ன காரக ஜன்ய கிரியாக காரகிருந்து உண்டானது எதுவோ அது கிரியை செயல் ஓகே சரி செகண்ட் லெசன் என்ன பலம் பலம்ய பலம் பெனிபிட் அந்த எந்த ஒரு செயல் பண்ணினாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்கு கண்டிப்பா பலன் கண்டிப்பா பலன் இருக்கும் அப்போ மூணு என்ன காரகம் கிரியா பலம் காரகம் கிரா பலம் அப்ப ஜன்யா கிரியா கிரியா ஜென்ம பலம் இது ரெண்டுமே நமக்கு வேணும் ஒரு பெரிய நம்ம சங்கரன் வந்து ஆரம்பிக்கிறான்னு மாம்பழத்தில் என்ன வேணும் இடத்துக்கு உடனே பர்மிஷன் கொடுக்க மாட்டான் லைசன்ஸ் எல்லாம் அங்க குட்டி குட்டி தேவதை பெரிய தேவதான முறையில் அர்ச்சனை பண்ணணும் சரியடி ரெடி காரகம் ரெடி ஆன பிறகு அதுக்கப்புறம் சில ஊர் நம்ம ஊர்ல இந்த ரெண்டு பார்ட்டி நிறைய கர்நாடகா போயிடுச்சு பாடு நமக்கு தொந்தரவு கொடுக்கிறது இதெல்லாம் கொடுத்து அந்த கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதை நடத்துறதுக்கு பெரும்பாடு ஆயிடும் ஒருத்தர் இடம் வாங்கினாரு ராவ் ஒருத்தர் இப்ப வந்து அவர் விற்க வேண்டிய கட்டாயமா இருக்கிறது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்து அது வந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சரி ஏற்கனவே அது ப்ராப்ளம் ஆச்சு இப்ப கவர்மெண்ட் அதில் மூக்க தொலைச்சர்கள் இதெல்லாம் நடத்துறது கஷ்டம் காரகங்கள் அமையறதே கஷ்டம் அதுக்கப்புறம் கிரியாவரணம் ஓகே இதெல்லாம் இருக்கிறது சரி இப்ப வந்து காரக கிரியா பாலம் நமக்கு வந்து ப்ராப்பர் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஓகே இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கதான் இம்பார்ட்டன் எது எப்படிப்பட்ட காரணம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட காரியம் உண்டாகும் ஓகே காரணத்திலிருந்து காரியம் எப்படிப்பட்ட காசு இருக்கிறதோ அது பொறுத்து எஃபக்ட் இருக்கும் காசு பொறுத்து எஃபெக்ட் இருக்கும் ஓகே காரணம் ததா காரியம் எதா காரணம் ததா காரியம் இது ஞாபகம் இப்ப காரக ஜன்ம கிரியா கிரியாச்சன்ம பலம் எதா காரணம் ததா காரியம் இந்த மூணு விஷயம் ஞாபகம் இந்த மூணு விஷயம் கம்ப்ளீட் ஆனா தான் உங்களோட ஒர்க் நடக்கும் இப்போ என்ன கன்க்ளூஷன் பண்ண வருது உபனிஷத்து காரக்கம் இருக்க இந்த காரக்கம் வந்து லிமிட்டட் வரையறைக்கு உட்பட்டது அனித்தியம் இம்பர்மனண்ட் எல்லா சினானிமிஸ் காரகங்கள்லாம் எப்படிப்பட்டது இருக்கு அனித்திய ரூபத்தில் இருக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருக்கும் இது போட்டிருக்கா இருக்கிறது இங்க என்ன சொல்றோம் காரகம் பேரு மந்திரத்தில் யக்ஞரூபாக இருக்க காரகம் எப்பச உத்தம் இந்த இந்த பதினெட்டு பேருக்கு நல்ல எக்ஸாம் நடத்துறது ஒன்னொன்னு ஒரு ஒரு தினிசா இருக்கிறது அதுல பதினெட்டு விதமான ஆட்களை கொண்டது புரோகிதர்கள் அந்த பதினெட்டு புரோகிதர்களை வச்சு அதுக்கப்புறம் எஜமானன் அப்புறம் பத்தினி ஓகே எஜமானன் பத்தினி இது எல்லாம் சேர்த்து பதினெட்டு இந்த பதினெட்டு சேர்ந்தது அஷ்டாத அந்த கர்மாக்கு பேரு அஷ்டாதச கர்மம் அஷ்டாதச உத்தம் கர்மம் ஓகே அந்த கர்மம் எப்படிப்பட்ட கர்மம் அவரம் கர்மம் அவரம் கர்மம்னா கர்மம் அல்பமான கர்மம் குறைந்த பலனை கொடுக்கக்கூடிய கர்மம் இவ்வளவு பதினெட்டு பேர் இருக்கணும் பதினெட்டு பேரோட எஜமானி இருக்கணும் இருக்கணும் பத்தினி கூட இம்பார்டன்ட் சில கர்ம எல்லாம் பத்தின செல்லுபடி ஆகாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த கர்மா நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் கர்மா இருக்குது ஒண்ணு வந்து உபாசன ரகித கர்மா ஒண்ணு இன்னொன்னு உபாசன சகித கர்மா உபாசன சகீத கர்மா மேலான கர்மா நிறைய பலன் கொடுக்கும் உபாசன ரகீத கர்மா வந்து கீழான பலன் கொடுக்கும் கொஞ்சம் பலன் கொடுக்கும் ஓகே இங்க அவரம் கர்மான்றது எப்படிப்பட்ட கர்மா உபாசன ரகித கர்ம உபாசன என்னது மெடிடேஷன் கர்மா அது வசதியும் நிறைய பலன் இருக்கும் எப்படி இருக்கீங்க விஷ்ணு சகசிர நாம இருக்கும் அது தியானம் அதன் வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் சொன்னீங்க எப்படி இருக்கும் இல்லையா அவன் கர்மமா சொல்றான் குரு விஷ்ணு சகசனம் பேசிண்டே செஞ்சிருவான் நடந்து ஓரளவுக்கு கர்மா ஆவரம் கர்மா அதுலயே சொல்லியிருக்க தியான ஸ்லோகம் சொல்லியிருக்க தியானம் பண்ணி அவர் எப்படிப்பட்டவர் விஷ்ணு மீசம் நமாமி அவர் மூன்று லோகத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு எல்லா ஈஸ்வரன் அவர் தான் அப்படி இமேஜினேஷனோட சகசிர நாமத்தை நான் துவக்கிறேன் கண்ணை மூடிண்டு பகவானை நினைச்சுண்டு சொன்னா அதுக்கு பேரு உபாசன சகீத கர்மா உபனிஷத்து என்ன சொல்றது இந்த பதினெட்டு செய்யற கர்மா இருக்க சேர்ந்து பத்தினியும் முக்கியம் இருந்தா தான் அது வந்து இதுவாகும் நடக்காதுக்கு முன்னாடி பித்ரு காரியம் பண்ணோம் பித்ரு காரியம் பண்ண நம்ம பிரதர் கூட வந்தாரு அவருக்கு இருக்க அவைலபிள் ஓகே அங்க இருக்க கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையோ ஒய்ஃப் இருந்தா எலிஜிபிள் நகருங்கோ நகருங்கோ அப்படின்ட்டா நான் போய் அப்புறம் உக்காந்தேன் நான் கர்மா பண்ண பிரம்மச்சாரி பண்ணலாம் அப்புறம் இதுல இப்பெல்லாம் கடன் கொடுக்குறாங்களா ஒய்ஃபே இதெல்லாம் அக்கிரமம் இல்ல சீட்டிங் அங்க எஜ்ஜத்துக்கு சீட்டிங்க ஒண்ணும் ரஷ்மியெல்லாம் கூட்டிட்டு போ நடுலும் விட்டுருவான் அப்புறம் சொர்க்கத்துல கூட்டிட்டு போகாது அதனால இது புரிஞ்சுக்கணும் சரி வந்து இந்த சத்தம் போட்டு சொல்லு ஓடி வருவாமி அம்மா கையில அஞ்சு நூறு கூட ஆயிரம் ஆக்குவாது சே lleno அப்பதான் அவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் ஒழுங்கா செய்வாங்கன்னு அர்த்தம் வேற இதுதான் அதனால இப்பதான் 18 பேரோட சேர்ந்து எஜமானனੋਂ இருந்து வைஃபੋਂ இருந்து அப்படிப்பட்ட செய்யப்பட்ட கர்மம் இருக்கே அது எப்படி பட்டதுன்னா இந்த 18 பேரும் எப்படி பைனட்டா இல்ல அவங்க 퍼மனன்ட்டா 퍼மனன்ட் கிடையாது பா 18 பேரும் இவங்க எதில எப்ப முன்னாடி போவாங்க பிட்டடி போவாங்கன்றது வேற இதுதான் ஒரு அம்மா வந்த பாட்டி அவங்க முன்னாடி போவாங்க இந்த பதினெட்டு பேர் நடத்த யாகம் இருக்க அந்த யாகம் வந்து கர்மா அது வந்து காரகம் அந்த காரகம் தான் அதுலேருந்து வரக்கூடிய கிரியா எப்படி அதுவும் குறவா இருக்கும் ஓகே அதனுடைய பலன் எப்படி அதுவும் பலன் கம்மியா தான் இருக்கும் இது இம்பர்மனே இம்பர்மனட் சொல்லி இந்த ஏழாவது மந்திரத்தை எட்டாவது என்ன தெரியுமோ என்ன பண்றது தெரியுமோ யார் யாரெல்லாம் இப்போ ஒரு அம்மா வந்தது என்கிட்ட இந்த மாதிரி கிளாஸ்க்கு வந்து கேளுங்க அப்படின்னு நான் கூட ஜூனியர் விக்கெடன் படிச்சிருக்கேன் அதுல இருந்து உங்களுக்கு குரு வழி காட்டுறதா சில பேரு இந்த யாகம் பண்ணிட்டு இதுதான் அப்படிப்பட்ட ிா ஹரி ஓம் ஸ்ரீ குரு நம ஹரி ஓம்